ஒன்பது அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அமானிதத்தின் பெயரால் ஒருவர் சத்தியம் செய்தால் அவர் நம்மை சேர்ந்தவர் அல்ல என்று நபிசல்லும் அலி நபி சொல்லுங்கள் கூறினார்கள் அபுதா மூன்று இரண்டு ஐந்து எடிகள்